சனாதன தர்மத்தின்றிமுறைகளாக சாஸ்திரம் நமக்கு வகுத்துக் கொடுத்த அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து வந்துள்ளோம் அதிலே இன்பம் என்பதை அடைவதற்கு காரணமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கருவிகளாகவே நம்முடைய மனமும் மற்றும் இந்த ஐந்து புலன்களும் இருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்து வந்தோம் இந்த மனமும் புலன்களுமே நாம் இன்பத்தை அடைவதற்கும் துன்பத்தை அடைவதற்கும் அவசியமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டாலும் அதில் இன்பத்தை மட்டுமே அடைய வேண்டும் என்று நம்முடைய மனம் விரும்புகின்றது அவ்வாறு இன்பத்தை மட்டும் அடைய வேண்டும் என்ற ஆவலிலேதான் மனிதனும் பல வழிமுறைகளை பலவாறாக கடைபிடித்து அவற்றில் முழுமையான இன்பத்தை அடைந்திட முடியாமல் அல்லல் அந்த இன்பத்தை அடைவதற்கான லட்சியங்களாக மனிதன் பணம் பதவி புகழ் பொருள் என்றும் மற்றும் உறவுகள் என எதையாவது நாடி ஓடி இறுதியில் இன்பத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமலேயே மரணத்தை கழுவுகின்றான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஆறாவது அறிவான அந்த கரணத்தின் வெளிப்பாடான புத்திசக்தியை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறியும் வல்லமையிலிருந்தும் இவன் அந்த சக்தியை கொண்டு சரியான லட்சியத்தை தேர்ந்தெடுக்க தவறிவிடுகின்றான் அதிலே ஒரு சிலர் தங்களின் வாழ்க்கையின் லட்சியமாக பணம் பட்டம் பதவி புகழ் என எதை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் ஓடினாலும் அதில் இன்பத்தை அடைவதற்கு பதிலாக துன்பத்தை மட்டுமே அடைவதையும் நாம் அனுபவத்தில் பார்க்க முடிகின்றதல்லவா ஏன் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன எதற்காக வாழ்கின்றோம் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்தான் என்ன என்று என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் திருமணம் முடித்தோம் பிள்ளைகளை பெற்றோம் அவற்றை வளர்த்தோம் வயதான பின்பு மறைந்தோம் இவ்வளவுதானா இதற்காகத்தான் இத்தனை பாடா நாம் பிறந்ததால் என்ன ஆகிவிட்டது உலகிற்கு நாம் பிறக்காவிட்டால் என்ன குறைந்திருக்கும் இந்த உலகிற்கு யோசித்து பாருங்கள் இந்த உலகில்தான் எத்தனை தொல்லைகள் துன்பங்கள் பசி பட்டினி திருட்டு கொள்ளை நோய்கள் விபத்து சண்டை சச்சரவுகள் என எண்ணிக்கையில் அடங்காத துன்பங்களை அல்லவா நாம் சந்தித்து வருகின்றோம் இது போதாது என தற்பொழுது கொரோனா என்ற நுண்கிருமி வேறு நம்மை படாத பாடுபடுத்துகின்றதே இவ்வாறு எண்ணிக்கையில் அடங்காத ஏராளமான துன்பங்கள் ஏன் உண்டாகின்றன இதெல்லாம் எதற்கு இறைவன்தான் இந்த உலகை படைத்தான் என்றால் இத்தனை சிக்கல்கள் எதற்கு இவைகள் இல்லாமல் இறைவனால் உலகை படைக்க முடியாதா சரி அப்படியே அவன் படைத்துவிட்டாலும் இந்த சிக்கல்களை ஒரு நொடியில் அந்த இறைவனால் தீர்க்க முடியாதா பின் ஏன் இந்த போராட்டம் துன்பமும் போராட்டமும் எதிர்நீச்சலுமாகவே இருக்கின்றதே இந்த உலகம் சரி உலகை விடுங்கள் நமது வாழ்க்கைக்குத்தான் என்ன அர்த்தம் என்ன குறிக்கோள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர எதற்காக என்று என்றாவது யோசித்திருக்கின்றோமா ஒரு சிலர் இந்த கேள்விகளுக்கு பலவிதமாக பதில்களை கூறலாம் அந்த வகையிலே வாழ்க்கை என்பது அனைத்தையும் அனுபவிக்க இறைவனை அடைய முக்தியை அடைய வைகுண்டம் கைலாசம் போக சொர்க்கம் போக மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய சாஸ்திரத்தை படிக்க ஞானத்தை பெற என்று எவ்வளவோ கூறலாம் மேலும் இதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோளும் கூட இருக்கலாம் இன்னும் சிலரோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இருக்கின்ற வரைக்கும் இன்பமாக இருந்துவிட்டு போக வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த இன்பம் உண்மையிலேயே எதில் இருக்கின்றது என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் அடைந்து வருகின்ற துன்பத்திலிருந்தே நாம் பார்க்க முடிகின்றதே இருப்பினும் இவர்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டுத்தான் இருக்கின்றனர் துன்பத்தின் மிகுதியால் உண்மையான இன்பத்தை நாடுகின்ற ஒரு சிலரே உயர்ந்த சாஸ்திரம் கூற வருகின்ற உண்மையை அறிய ஆர்வம் கொள்கின்றார்கள் அவ்வாறு உண்மையை அறிய சாஸ்திரத்தின் உள்ளே நுழைபவனுக்கு சாஸ்திரம் உபதேசிக்க உன்னதமான விஷயம் என்னவென்றால் மனிதன் தன்னைத்தான் அறிந்து கொண்டால்தான் அவன் துன்பத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெற முடியும் என்கின்றது அந்த வகையிலே அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று லட்சியங்களோடு நிறுத்திக்கொள்ளாமல் இறுதியாக வீடு அல்லது மோட்சம் என்ற விடுவதை பற்றியும் அதிலிருந்து விடுதலை பெறுவதை பற்றியும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இங்கு விடுவதை பற்றி ஏன் சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது என்றால் நிலையான மகிழ்ச்சிக்கு தடையாக நாம் பிடித்து வைத்திருக்கின்றவைகளை முதலில் விட்டுவிட வேண்டும் என்கின்றது அதாவது விட்டு விடுவது விடுதலை என்றால் எதிலிருந்து விடுதலை என்று கேட்டீர்களேயானால் நாம் மற்றவர்கள் கூறும் கற்பனையானவற்றை மனதிலே ஏற்றி வைத்துக் அல்லவா முதலில் அவைகளை விட்டுவிடுங்கள் என்று நமக்கு சாஸ்திரம் அறிவுரை வழங்குகின்றது அந்த வகையிலே சொர்க்கம் வைகுண்டம் கைலாசம் இறைவன் திருவடி போன்ற இவைகளை அடைவது என்பதையும் நம்முடைய ஆசைகள் என்ற துன்பங்களின் வரிசையில் இருந்து முதலில் நீக்கிவிட வேண்டும் என்கின்றது காரணம் அவைகளை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் அவைகளை பற்றி முழுமையாக தெரியாது அவ்வாறு அவைகளை அடைந்தவர்களையும் நமக்கு தெரியாது மேலும் அவர்கள் அடைந்தார்களா இல்லையா என்பதை பற்றி எந்தவித நேரடி அனுபவமும் யாரிடமும் கிடையாது எனவே இந்த விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் இதற்கான ஆதாரமும் அனுபவமும் தற்பொழுது யாரிடமும் கிடையாது எனவே அவற்றை அடைய வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் மேலும் அடைய விரும்புவது எதுவாயினும் அதை நம்முடைய அனுபவத்திலே சரிபார்க்கச் சொல்கின்றது சாஸ்திரம் சாஸ்திரம் சரிபார்க்க முடியாத எதையும் நிச்சயமாக கூறுவது கிடையாது ஆகவே நம்மை கொண்டே நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்திலே சரிபார்ப்பது என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவினால் தான் அது சாத்தியமாகும் என்றும் சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அதையே நாம் பகுத்தறிவு என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து கடவுள் இல்லை என்று கூறுவதை பகுத்தறிவு என்று ஒருபொழுதும் நினைத்துவிடக்கூடாது கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பதல்ல இங்கு பிரச்சனை எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத நம்மிடையே மட்டும் இருக்கின்ற இந்த ஆறாவது அறிவு எதை அறிவதற்காக என்பதையும் நாம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம் நாம் இதுவரை அறிந்து வைத்துள்ள சொர்க்கம் வைகுந்தம் கைலாசம் போன்றவைகளை கைவிட்டு விட வேண்டும் என்கின்றது சரி அப்படியானால் பணம் செல்வாக்கு ஞானம் பதவி புகழ் பிறருக்கு உதவுவது போன்ற குறிக்கோள்களை எட்டி பிடிக்கலாமா என்று கேட்டீர்களேயானால் இவைகளை அடைவதற்கும் நம்மிடையே இவ்வளவு ஞானம் போதும் இவ்வளவு செல்வம் போதும் இவ்வளவு புகழ்தான் எனக்கு தேவை என்று ஏதாவது வரையறையை வகுத்து கொண்டுள்ளோமா இதற்கென்று மட்டும் ஒரு எல்லையை வகுத்து கொள்ளாமல் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே எதற்கு எல்லை வேண்டுமோ அதை விட்டு வேண்டாத எல்லை பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு அல்லவா அல்லல் இது போன்ற பணம் பதவி புகழ் போன்றவைகளிலே எப்போது நமது குறிக்கோளை நாம் அடைந்துவிட்டோம் என்று ஆனந்தப்பட்டுக் கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு எல்லைக்கோடே நம்மிடம் கிடையவே கிடையாது மேலும் இது போன்ற முடிவில்லாத ஒன்றை துரத்துவதில் அர்த்தம் ஏதாவது இருக்கின்றதா இதை பற்றி கூட நாம் யோசித்து பார்ப்பதில்லை நாய் தன் வாளை பின்புறம் திரும்பி பிடிக்க முயற்சி செய்வது போல நாமும் நம் வாழ்க்கையின் லட்சியமாக இது போன்ற ஆகாத காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அது சாத்தியமாகுமா யோசித்து பாருங்கள் சரி அப்படியானால் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் என்றால் என்னதான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் எதுதான் குறிக்கோள் என்ற சந்தேகம் நம்மிடையே தோன்றுமானால் அதற்கான விடையை நாம் அவசியம் கண்டறிய வேண்டுமல்லவா எனவே அவைகளை பற்றி நாம் சிந்திப்போமா வாழ்வின் நோக்கம் எது என்பது பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே அறம் பொருள் இன்பம் வீடு என்ற மனிதனின் வாழ்வியல் லட்சியங்களாக சாஸ்திரம் வகுத்துக் கொடுத்துள்ளதையும் பார்த்து வந்துள்ளோம் மேலும் இதிலே பணம் செல்வம் அதிகாரம் புகழ் அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு போன்ற பொருள் சார்ந்த விஷயங்களையும் சொர்க்கம் வீடுபேறு பேறு முக்தி என்ற அருள் சார்ந்த விஷயங்களையும் பட்டியல் போட்டுக்கொண்டே போனாலும் இவைகள் எல்லாம் எதற்கு என்று கேள்வி நம்மிடையே எழுந்தாக வேண்டும் பணம் எதற்கு புகழ் எதற்கு அதிகாரம் எதற்கு சொர்க்கம் எதற்கு வைகுந்தம் எதற்கு ஏன் சொர்க்கம் போக வேண்டும் என்று கேள்வியை கேட்டால் அங்கு சென்று சந்தோஷமாக இருக்கு என்று கூறினீர்களேயானால் நாம் சரியாக சொர்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்பதே உண்மை மேலும் இந்த பணம் புகழ் அதிகாரம் என்ற பட்டியலில் உள்ளவைகளை அடைவதின் நோக்கமே உண்மையில் அவற்றிற்காக அல்ல ஆனால் அவைகள் தரும் சுகத்தை அடைவதற்காகத்தான் என்பதையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது பணம் இருந்தால் நமக்கு பிடித்தமான பொருள்களை வாங்கலாம் அந்த பொருள்களின் வாயிலாக சில அனுபவங்களையும் நாம் வாங்கலாம் ஆனால் அதற்கு பணம் அல்ல முக்கியம் அது தரும் சுகம்தான் நம்முடைய சரி அந்த சுகம் எதற்கு என்று கேட்டால் நாம் இன்பமாக இருப்பதற்கு என்று நினைத்துக் கொள்கின்றோம் இந்த உலகிலும் மறு உலகிலும் சொர்க்கத்திற்கும் போய்விட்டால் ஒரே சுகம்தான் என்று எண்ணிக்கொள்கின்றோம் மேலும் கடவுளுக்கு பக்கத்திலேயே இருக்கலாம் அவர் பார்த்துக்கொள்வார் மறுபிறப்பு கிடையாது ஒரே ஜாலிதான் என்று நாம் எண்ணிக்கொள்கின்றோம் இவ்வாறு நாம் சரி என்று நினைத்து கொண்டு செய்யும் அனைத்து காரியங்களும் இன்பம் வேண்டி மட்டும்தான் இருக்கின்றதை ஒழிய துன்பத்தை தவிர்ப்பதற்காகத்தான் என்பதையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த இன்பம் அடைகிற விஷயத்திலே இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்தாக வேண்டும் அதாவது நாம் இன்பத்தை மட்டும் அடைய விரும்பினால் அதன் கூடவே துன்பமும் வந்தே தீரும் என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம் அவைகள் இரண்டும் வேறு வேறு அல்ல ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களிலே தலையும் வாளும் இருப்பது போல இன்பம் தலைப்பகுதி என்றால் துன்பம் வாழ் பகுதி என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே நாம் தலையை மட்டும் தூக்கினால் வாழும் கூடவே வரும் என்பதுவும் நன்றாக நமக்கு தெரியும் அதாவது நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல தலையும் வாளும் எப்படி ஒன்றாகவே காணப்படுகின்றதோ அதுபோல இன்பமும் துன்பமும் ஒன்றாகவே இருக்கத்தான் செய்யும் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இதுவரை பார்த்தவரை ஒவ்வொரு இன்பத்துக்கும் பின்னால் ஒரு துன்பம் இருக்கின்றது துன்பமே இல்லாத இன்பம் என்று ஒன்று இருக்கின்றதா என்று கூறுங்கள் பார்க்கலாம் அப்படி ஒன்று உண்மையில் இல்லவே இல்லை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் சொர்க்கம் வைகுந்தம் இறைவன் திருவடி போன்றவை எல்லாமே இன்பம் மட்டுமே உள்ளவைகள் துன்பமே இல்லாதவைகள் என்று நினைத்து பாருங்கள் வெறும் இன்பம் மட்டுமே உள்ள ஒன்று எப்படி இருக்கும் என்று என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா கடுமையான தண்ணீர் தாகம் வருகின்றது அது ஒரு வகையான துன்பம்தான் நமக்கு உடனே குடிப்பதற்காக நீரை தேடி அலைகின்றோம் நீர் கிடைத்ததும் வாங்கி ஆனந்தமாக குடிக்கின்றோம் அடடா என்ன சுகம் என்றெல்லாம் கூறுகின்றோம் அப்படியானால் நீர் குடிப்பது சுகம்தானே எனவே நாள் முழுவதும் நீரை மட்டுமே குடித்துக்கொண்டே இருங்கள் பார்க்கலாம் அதுபோன்றே பசு என்பதும் ஒரு துன்பம்தான் ஆனால் உணவு உண்டவுடன் அதிலே சுகம் உண்டாகின்றது அதனால் எனக்கு பசி என்ற துன்பமே வேண்டாம் வெறும் இன்பம் மட்டுமே வேண்டும் எனக்கு பசிக்கவே கூடாது என்று யாராவது விரும்புவோமா பசியே இல்லை என்றால் உடனே மருத்துவரிடமல்லவா ஓடுகின்றோம் மருத்துவரிடம் சென்று டாக்டர் எனக்கு பசியே இல்லை ஏதாவது மருந்து தாருங்கள் என்று கேட்கின்றோம் பசி துன்பம் என்றால் பிறகு ஏன் அதை வேண்டி விரும்பி கேட்கின்றோம் யோசித்து பாருங்கள் இதுபோன்றே நாளெல்லாம் ஓடி ஆடி உழைக்கின்றோம் அதன் காரணமாக அழுத்து வீடு திரும்புகின்றோம் ஒரே அசதி சாப்பிட்டு விட்டு படிக்கின்றோம் நல்ல சுகமான தூக்கம் தூக்கம் சுகம்தானே ஏன் ஒரு வருடம் மற்ற எதையும் செய்யாமல் அப்படியே தூங்க வேண்டியதுதானே அது முடியாது அல்லவா இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நிச்சயம் துன்பமும் நமக்கு தெரிந்தாக வேண்டும் அதுபோன்றே தாகம் இல்லாவிட்டால் தண்ணீர் கொடுப்பதின் சுகம் நமக்கு தெரியாது பசி இல்லாவிட்டால் உணவு உண்பதின் சுகம் நமக்கு தெரியாது உழைப்பின் மூலமாக உண்டாகிய உடல் துன்பம் இல்லாவிட்டால் உறக்கத்தின் சுகம் நமக்கு தெரியாது அதுபோன்றே அறியாமையின் வழி இல்லாவிட்டால் அறிவின் ஆனந்தம் நமக்கு புரியாது இதிலிருந்து எந்த ஒரு இன்பமும் இன்பமாகவே இருக்க வேண்டும் என்றால் நடுநடுவே கொஞ்சம் துன்பமும் வந்தாக வேண்டும் என்பதை அறிய முடிகின்றதல்லவா சிற்றின்பத்திற்கு கூட சிறிய துன்பம் வந்தாக வேண்டும் ஆகவே இன்பமும் துன்பமும் கலந்துத்தான் இருக்கும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக கடிகாரத்தின் பெண்டுலம் இப்படியும் அப்படியும் அசையும் போது அந்த பெண்டுலம் எவ்வளவு தூரம் இடது பக்கம் போகின்றதோ அவ்வளவு தூரம் வலது பக்கம் அது திரும்பி வந்தேயாக வேண்டும் இதன் அடிப்படையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ற அரிய உண்மையை அவசியம் அறிந்து கொண்டாக வேண்டும் எனவே இன்பத்தை அடைய வேண்டுமானால் துன்பத்தையும் சேர்ந்து அடைந்தாக வேண்டும் இது அவசியம் நாம் அறிந்தாக வேண்டும் அப்படியென்றால் இன்பம் துன்பம் என்ற இந்த இரண்டிலுமே கிடந்து உழல்வதுதான் வாழ்க்கையா என்று கேட்டீர்களே இல்லை என்கின்றது சாஸ்திரம் அதாவது இந்த இரண்டையும் கடந்து போவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அதுதான் நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் என்கின்றது சாஸ்திரம் சரி இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் எப்படி கடப்பது கடந்தால் என்ன ஆகும் என்று கேட்டீர்களே ஆனால் இன்பமும் துன்பமும் இருக்கின்ற வரைக்கும் மனச்சலம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதிலே துன்பத்திலிருந்து முதலில் வெளியே வர முயற்சிக்கும் பிறகு இன்பத்திலேயே கிடந்து கொண்டு அதிலேயே மூழ்கி இருக்கவும் முயற்சிக்கும் இந்த சூழலில் இருந்து எப்படி நாம் வெளிப்படுவது என்றால் அது மிகவும் அரிதான அரிய உண்மை என்று சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது இன்பமும் துன்பமும் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அது ஒரு வாழ்க்கையா என்ற சந்தேகம் நம்மிடையே உண்டாகுமானால் நாம் சற்று நிதானமாக யோசித்துத்தான் இதற்கான விடையை காண வேண்டும் இப்பொழுது நாம் இன்பத் துன்பங்களை எப்படி அனுபவிக்கின்றோம் நம்முடைய புலன்களாலும் மனதினாலும் அல்லவா அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட கண் காது போக்கு நாக்கு தோல் என்ற ஐந்து புலன்களினாலும் மற்றும் மனதினாலும் தானே அனைத்து இன்பத் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஐந்து புலன்களும் பஞ்ச ஆனது என்று சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அத்தகைய இந்த ஐந்து இந்திரியங்களின் வாயிலாகத்தான் நாம் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றோம் இதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஒன்று புரியும் இந்த ஐந்து புலன்களுக்கு என்று எந்த ஒரு சுய அறிவும் கிடையாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இதை சாப்பிடு அதை சாப்பிடு என்று நாக்கு கூறுவதில்லை மனம்தான் கூறுகின்றது கை உணவை எடுத்து வாயிலே போடுகின்றது நாக்கு அதன் சுவையை அறிய உதவுகின்றது நாக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எப்பொழுதும் கூறுவதில்லை அது தனக்கு கொடுத்தவற்றை மனம் அனுபவிப்பதற்காக மட்டுமே உதவுகின்றது இவ்வாறுதான் புலன்கள் நமக்கு உதவிகள் செய்கின்றன அத்தகைய இந்த புலன்களை கட்டி மேய்ப்பது நம்முடைய புத்தி அல்லது மனம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனம்தான் அனைத்திற்கும் காரணம் அந்த மனதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டீர்களே புலன்களை வேண்டுமானாலும் ஏமாற்றி கட்டுப்படுத்தி விடலாம் ஆனால் மனதை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்கின்றது சாஸ்திரம் புலன்களை எப்படி நாம் கட்டுப்படுத்திவிடலாம் என்று கேட்டீர்களே ஆனால் நம்முடைய கண்கள் என்ற புலனிலே இனிப்பை காட்டினால்தானே அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை உண்டாகி நாக்கிலே எச்சில் ஊறும் அந்த இனிப்பை காட்டாமலேயே இருந்துவிட்டால் அந்த ஆசை வராதல்லவா அதுபோன்று தான் கேட்க வேண்டிய சில விஷயங்களை கேட்காமல் தவிர்ப்பதும் நுகர வேண்டிய சில விஷயங்களை நாம் நுகராமல் தவிர்ப்பதும் இந்த புலன்களை நாம் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு எளிதான காரியமாக இருக்கின்றது ஆனால் மனதை அவ்வாறு கட்டுப்படுத்திவிட முடியாது ஏன் இனிப்பை மனம் நினைக்குமே அடடா இப்பொழுது ஒரு ஐஸ்கிரீம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த இனிப்பை மனம் நினைக்குமே அதை எப்படி கட்டுப்படுத்துவது ஆகவே மனதை அவ்வளவு எளிதாக விட முடியாது அதற்கான வழிமுறையை சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது அதை அறிந்து கொண்டால்தான் எளிதாக நாம் மனதை நம் கொண்டு வர முடியும் அந்த வகையிலே மனம் மூன்று முக்கிய காரணங்களை கொண்டு செயல்படுகின்றது என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அந்த மனதின் மூன்று நிலைகளை பொறுத்துத்தான் செயல்களும் இருக்கும் என்று சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது மனம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் அது செயற்படும் என்றும் சாஸ்திரம் உபதேசிக்கின்றது சரி அந்த மூன்று நிலைகள் என்ன என்று கேட்டீர்களேயானால் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்த மூன்று குணங்களை பொறுத்தே இந்த மனம் பலவாராக வெளிப்படுகின்றது என்று சாஸ்திரம் எடுத்துக் அந்த வகையிலே நம்முடைய புத்தி பிரகாசிக்க வேண்டுமானால் சத்துவ குணமும் நாம் எதாவது காரியம் செய்ய வேண்டுமானால் ரஜோகுணமும் எந்த வேலையையும் செய்யாமல் உறங்க வேண்டுமானால் தமோகுணமும் தேவை என்கின்றது ஆகவே இந்த மூன்று குணங்களால் தான் நமது மனம் உந்தப்படுகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே ரஜோகுணம் மிகுந்தால் நல்ல சாப்பாடு உடை இசை பார்ட்டி ஊர் சுற்றுவது பல இடங்களுக்கு போய் வருவது என்று மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் சத்துவகுணம் மிகுந்தாலோ படிப்பு ஆராய்ச்சி ஞானம் பொறுமை என்று உண்மையை தேடி அலையும் தமகுணம் மிகுந்தால் தூக்கம் அசதி சோம்பல் பொறாமை என்று மனம் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டு வேலையில்லாமல் சும்மா இருக்கவே விரும்பும் ஆக நமக்கு மொத்தமே இந்த மூன்று குணங்கள் தானா இந்த மூன்று குணங்களின் வாயில்தான் நாம் செயல்படுகின்றோமா என்று கேட்டீர்களேயானால் இல்லை என்கின்றது சாஸ்திரம் அதாவது இந்த மூன்று குணங்களும் வேறுவேறு விதாச்சாரத்தில் விகிதாச்சாரத்தில் கலக்கும்போது நமக்கு இதில் ஏதாவது ஒரு குணம் மேலோங்குகின்றது அவ்வாறு மேலோங்குகின்ற இந்த மூன்று குணங்களில் எந்த குணத்தில் நாம் மேலோங்கி இருக்கின்றோம் என்பதை கண்டு அவைகளை சரி செய்தால் நாம் மாறிவிட முடியும் என்றும் நமக்கு சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது நம்முடைய விருப்பு வெறுப்பு ஆசை கோபம் காமம் ஏக்கம் எரிச்சல் எல்லாமே இந்த முக்குண சேர்க்கையால் தான் வருகின்றது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்து முடித்துள்ளோம் இதிலே புலன்கள் மூலம் வரும் இன்பங்களை அவைகளை கொண்டு மனதின் வாயிலாக அனுபவிப்பதன் மூலம் அவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து இந்த முக்குணங்களை மாற்றி நாம் அவற்றிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது அதாவது இதுவரை நாம் இந்த புலன்களுக்கும் மனதுக்கும் அடிமைப்பட்டு தற்பொழுதும் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் இவற்றிலிருந்து விடுதலை அடைவது மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான முயற்சியில் நாம் செயல்பட்டாக வேண்டும் அடிமையாக சிறையில் இருப்பவனுக்கு என்ன குறிக்கோளாக இருக்க முடியும் அவன் சிறையை விட்டு விடுதலை அடைவது தான் சிந்தனையாகவும் குறிக்கோளாகவும் கொண்டிருப்பான் அல்லவா அதுபோன்றே நாமும் சிறையில் தான் இருக்கின்றோம் என்பது தெரியாமலேயே இருக்கிறோம் அதாவது இந்த ஐந்து புலன்கள் மற்றும் மனம் நம்மை சிறை வைத்திருக்கின்றன அவைகள் ஆட்டுவித்தபடி நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த வீடு வாங்க வேண்டும் இந்த கார் வாங்க வேண்டும் அந்த ஊருக்கு போக வேண்டும் இந்த உடையை வாங்கியாக வேண்டும் அந்த பெண்ணை மணந்தாக வேண்டும் இந்த பதவியை அடைந்தாக வேண்டும் என்று வண்டியிலே பூட்டப்பட்ட மாடுகளை அங்கும் இங்கும் ஓட்டுவதை போன்று இந்த புலன்களும் மனமும் நம்மை ஓட்டிக்கொண்டுள்ளன நாமும் அது அறியாமல் அவைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த புலன்களை மற்றும் மனதை வெல்வதன் மூலம் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரம் விடுதலை பெற்று வெளியில் வந்தால்தான் உண்மை என்ன என்பதும் தெரிய வரும் என்கின்றது சாஸ்திரம் எனவே விடுதலை அடைவதே நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான நோக்கம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சாஸ்திரம் நான்காவதாக வீடு அல்லது மோட்சம் என்கின்றது சரி அப்படியானால் இந்த மூன்று குணங்களை நமது கட்டுக்குள் கொண்டு எவ்வாறு கேட்டீர்களேயானால் நமது வாழ்வின் நோக்கம் இந்த இன்பத் துன்பங்களை கடந்து போவது அல்லது இந்த சூழலில் இருந்து முழுவதுமாக விடுபடுவது என்று சிந்தித்தோம் அதைத்தான் சாஸ்திரமும் இந்த மூன்று குணங்களையும் கடந்த குணாதீத நிலை என்று எடுத்து மேலும் நமது ஆசை கோபம் துக்கம் பொறாமை எரிச்சல் பயம் போன்ற குண வெளிப்பாடுகளுக்கு இந்த சாத்வீகம் தாமசம் மற்றும் இராஜசம் போன்ற மூன்று குணங்களே காரணம் என்றும் எடுத்துக் கூறுகின்றது அந்த வகையிலே இன்பம் என்பது வெளி உலகில் உள்ள பொருட்கள் மற்றும் மனிதர்களிடம் இருந்து கிடைக்கின்றது ஆனால் அவைகளை அனுபவிக்க நமக்கு புலன்களும் மனமும் தேவை என்றும் அந்த புலன்களையும் மனதையும் செயல்படுத்துவது இந்த மூன்று குணங்கள் தான் என்றும் அறிந்து கொண்டுள்ளோம் சரி இவைகளை அறிந்து கொண்டதினால் என்ன பயன் இந்த மூன்று குணங்கள் தான் நம்மை செலுத்துகின்றன என்று அறிந்து என்ன பிரயோஜனம் இதை அறிவதன் மூலம் நாம் எப்படி இந்த இன்பத் துன்ப சூழலை கடந்து போக முடியும் என்று கேட்டீர்களேயானால் இந்த மூன்று குணங்களும் நம்மிடம் நான்கு விதங்களில் வெளிப்படுகின்றது என்கின்ற உயரிய உண்மையை சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது அவ்வாறு இந்த மூன்று குணங்களின் வாயிலாக வெளிப்படுகின்ற நான்கு விதமான நிலைகள் என்னென்ன என்று கேட்டீர்களேயானால் தனித்துவமான நிலை தனித்துவம் இல்லாத நிலை என்றும் குறியீடு மற்றும் குறியீடு இல்லாத நிலை என்றும் நான்கு நிலைகளில் இந்த மூன்று குணங்களும் நம்மிடையே வெளிப்படுகின்றது என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றோம் இதில் நாம் எந்த நிலையில் அடிக்கடி இருக்கின்றோம் என்பதை நம்மை நாமே விசாரித்துத்தான் அறிந்து கொண்டாக வேண்டும் அந்த வகையிலே முதல் நிலை தனித்துவமான நிலை தனித்துவமான நிலை என்பது தனித்த ஒரு பொருள் போன்று இருத்தல் என்று அர்த்தம் அதாவது நாற்காலி பேனா டிவி செல்போன் போன்ற தனித்து நிற்கும் ஒரு பொருளைப் போல இருத்தல் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தனித்துவமான ஜடப்பொருள் போன்ற நிலை மனிதனிடம் எப்போது நிகழ்கின்றது என்று கேட்டீர்களேயானால் தமோ குணம் மிகுந்து இருக்கும்போது மனிதன் ஒரு ஜடப்பொருள் போல தனித்துவமான நிலையில் இருக்கின்றான் என்கின்றது சாஸ்திரம் நம் நடைமுறை வாழ்க்கையிலே ஆழ்ந்து தூங்கும் ஒருவனை பார்த்தீர்களேயானால் அவன் மரக்கட்டை போல தூங்கிக் கொண்டிருப்பான் ஒரு உணர்ச்சியும் அவனிடம் இருக்காது அந்த வகையிலே அவனும் ஒரு ஜட பொருளான பேனா நாற்காலி போலத்தான் என்கின்றது சாஸ்திரம் இதைத்தான் தனித்துவமான நிலை என்று அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது வெளிப்பாடு தனித்துவம் இல்லாத நிலை என்கின்றது சாஸ்திரம் இந்த நிலையிலே மனிதன் ஒரு இடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டான் இங்கே ஒரு வேளை அங்கே ஒரு வேளை என்று எதையாவது இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பான் மேலும் ஒரே ஆள் பலவிதங்களில் செயல்படுவான் அந்த வகையிலே தந்தையாக மகனாக கணவனாக அதிகாரியாக சேவகனாக ஒரு தனித்துவம் இல்லாமலேயே இருப்பான் பிரஜோகுணம் மேலிடும்போது மனிதன் தான் யார் என்று அறியாமல் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இவ்வாறு அலைகின்றான் இது போன்ற நிலையில்தான் பல அரசர்களும் மற்ற நாட்டின் மீது போர் பலரை கொன்று குவித்து நாடு பிடித்தார்கள் எதற்கு சந்தோசமாக வாழத்தானே சந்தோஷமாக வாழ நாடு பிடிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு யார் சொன்னது இவ்வாறு இது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை கொண்டு ரஜோகுணம் மேலிட்டால் மனிதன் தன் தனித்துவம் இழந்து அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து இவ்வாறு எதையாவது செய்து கொண்டிருப்பான் மேலும் தற்பொழுது நம் நடைமுறை வாழ்க்கையிலே பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்களை கவனித்தீர்களேயானால் அவர்கள் இரவும் பகலும் என ஓயாது வேலை வேலை என்று அழைந்து கொண்டே இருப்பார்கள் எதற்கு தெரியாது என்னவோ அவர்களுக்கு அந்த வேலை பிடித்திருக்கின்றது அதிலே ஒரு ஆர்வம் மேலும் அதை செய்து முடித்தால் ஒரு சந்தோஷம் இவ்வாறு மழை ஏறுபவனை கேளுங்கள் எதற்காக மலை ஏறுகின்றாய் என்று மேலும் ஓட்டப்பந்தயத்திலே ஓடுபவனை கேளுங்கள் ஓடி என்ன ஆகப் போகின்றது என்று தெரியாது என்றுதான் கூறுவார்கள் இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி பெருமை அவர்களுக்கு இது அனைத்துமே ரஜோகுணத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் சாஸ்திரம் தனித்துவம் இல்லாத நிலை என்று எடுத்துக் கூறுகின்றது மூன்றாவதாக வெளிப்பாடு என்ன என்று கேட்டீர்களே குறியீடு என்கின்றது சாஸ்த் அது என்ன குறியீடு சாத்விகமான <assunto> குணம் மேலிடும்போது இந்த உடல் இதன் பெயர் இதன் நினைவுகள் இதன் உறவுகள் எல்லாமே போய்விடும் பொதுவில் மனிதனின் இந்த உடல் என்பது ஒரு குறியீடு அதாவது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் நாம் ஒரு ஊருக்கு போகின்றோம் அந்த ஊரின் நுழைவு வாயிலே ஒரு பெயர் பலகை வைத்திருப்பார்கள் அது அந்த ஊரின் பெயர் பதித்த தகவல் பலகை அந்த பலகையா அந்த ஊர் இல்லை அது ஒரு குறியீடு இவ்வாறு பெயர் ஊர் உறவு நிறம் உயரம் எல்லாமே ஒரு குறியீடு ஊருக்குள் தகவலை தருகின்ற பெயர் பலகை போன்று நமக்கு இந்த உடலும் ஒரு பெயர் பலகை ஊர் உள்ளே இருக்கிறது சாத்விக குணம் உச்சம் பெற்றால் இந்த குறியீடு நிலை நிகழும் அதாவது தன்னைத்தான் அறிதல் அடையாளம் அறிந்து கொள்ளுதல் நிகழுவதுதான் சத்துவ குணத்திலே உண்டாகின்ற ஒரு சிறப்பு மேலும் இந்த மூன்று குணங்கள் உச்சம் பெற்றால் இவ்வாறு குணபேதங்கள் உண்டாக்கி கொண்டுத்தான் அந்த வகையிலே இந்த மூன்றிலும் இன்பத் துன்பங்களும் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் மேலும் சத்துவ குணம் மேலோங்கினால் நன்மை மட்டும்தான் உண்டாகும் என்பது கிடையாது அதிலும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அது வேறு விதமான அந்த குணத்திலே கூட நான் என்பது நிச்சயம் இருக்கும் இவ்வாறு இந்த மூன்று குணங்களின் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரியான விகிதத்திலே சேரும் நிகழ்வதுதான் நான்காவது வகை வெளிப்பாடு என்கின்றது சாஸ்திரம் அது குறியீடுகளுக்கு அப்பால் குறித்து சொல்ல முடியாத எந்தவிதமான குறியீடும் இல்லாத ஒரு நிலை இந்த நிலையில்தான் நான் என்பது முற்றிலும் இல்லாமல் போகும் மகான்கள் தங்களை உடலோடு சேர்த்து அடையாளம் காணாமல் உடல் கடந்த நிலையில் இந்த நிலையில்தான் இருப்பார்கள் அதாவது அடையாளமற்ற நிலையில் இருப்பார்கள் அது எப்படி இருக்கும் என்று குறித்து சொல்ல முடியாது அது ஒன்றும் இல்லாத ஒரு நிலை தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவார் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இது கந்தகுரு கவசம் தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட செய் அதாவது அனைத்தும் மறந்த இடம் என்கின்றார் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் இவ்வாறே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியே என்று திணறுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அதாவது இவர்கள் இருவரும் கூற வருவது என்னவென்றால் ஒன்றுமே இல்லை அங்கே அதை எப்படி சொல்வது என்கின்றார்கள் அதாவது ஏதாவது இருந்தால்தானே அது இன்னது என்று கூற முடியும் இல்லாத ஒன்றை எப்படி விவரிப்பது என்று கேட்கின்றார்கள் அந்த வகையிலே அருணகிரிநாத சுவாமிகள் வெளியில் விளைந்த வெறும் பாலை என்கின்றார் வெளியில் என்றால் வெட்ட வெளியில் ஆகாயத்தில் விளைந்த பாலை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாலை என்றால் பாலானது அதாவது ஒன்றும் இல்லாதது மறைந்து போனது என்று பொருள் பொதுவாக நாம் பேசுகின்ற பொழுது விதைகளை போட்டேன் ஒன்றுமே வரவில்லை எல்லாம் பாழாய் போச்சு என்று கூறுவது போலத்தான் இவர்களும் இதை கூற வருகின்றார்கள் அந்த வகையிலே அருணகிரிநாத சுவாமிகள் வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை என்கின்றார் அந்த ஆகாசத்திலே ஒன்றுமில்லாத பால்வெளியிலே ஏதோ ஒன்றை பெற்றது என்கின்றார் அது என்ன வெறும் தனியை என்றால் ஒன்றுமில்லாத தனித்த ஒன்றை பெற்றது என்று பொருள் அந்த ஒன்றுமில்லாததை எப்படி சொல்வது இதைத்தான் மணிவாசக பெருமானும் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்கின்றார் ஒரு நாமமும் இல்லை ஒரு உருவமும் இல்லை ஒன்றும் இல்லை அதுவே வெட்டவெளி என்கின்றார் அதுபோன்றே வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்று புதம்பி சித்தர் பாடுகின்றார் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத ஒன்றிற்கு ஆயிரம் பேர்களைச் சூட்டி நாம் விளையாடலாமா என்கின்றார் மணிவாசக பெருமான் மேலும் அவரே வெளியில் உள்ள அனைத்தும் மாண்டு வினைகள் அகன்று சொந்த பந்தங்கள் மறைந்து உலகின் மேல் உள்ள பற்று மறைந்து வேதம் புராணம் இதிகாசம் மந்திரம் தந்திரம் என்று எல்லாம் மாண்டு என்னுடைய அனைத்து செயல்களும் இறந்து என்று பாடுகின்றார் அவர் கூற வருவது என்ன எல்லாம் போய்விட்டால் என்ன இருக்கும் ஒரே ஆனந்தம்தான் என்கின்றார் மணிவாசக பெருமான் இப்படி அனைத்தும் ஆண்டதைத்தான் தெல்லேடம் கொட்டி ஆடுவோம் என்கின்றார் மணிவாசக பெருமாள் இவ்வாறே அருணகிரிநாத சுவாமிகளும் எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்கின்றார் அனைத்தையும் இழந்த நலம் என்கின்றார் இவர் அவ்வாறு அனைத்தையும் இழந்து நாம் கடந்து போக முடியும் என்று திரும்ப திரும்ப இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இத்தகைய அரிய உண்மைகளை இவர்களை போன்ற பெரியோர்கள் நமக்காக பல்வேறு வகைகளில் பாடியிருக்கின்றார்கள் சாஸ்திரமும் இவர்களுக்கு ஒருபடி மேலே போய் அதை எப்படி அடைவது என்றும் நமக்கு சொல்லித் தருகின்றது அது எப்படி என்று பார்ப்போமா அதாவது சாஸ்திரம் கூற அரிதான உண்மை என்னவென்றால் காண்பவன் தன்னைத்தான் கண்டால் காண்பதை காணலாம் காட்சி சுத்தமாகும் என்கின்றது என்னது இது காண்பவன் காட்சி காணப்படுவது என்று ஒரே குலப்பமாக இருக்கிறதே என்று கூறினீர்களேயானால் இதை பற்றி சற்று நிதானமாகத்தான் நாம் அலசி ஆராய வேண்டும் எனவே பொறுமையுடன் இதை கேட்கின்ற பொழுதுதான் நம் வாழ்வின் உண்மையான லட்சியத்தை நாம் அறிந்திட முடியும் அதாவது இன்பத் துன்பம் என்ற இவற்றில் விடுதலை பெறுவதே நம் வாழ்வின் நோக்கம் என்று நாம் பார்த்தோம் எப்படி விடுதலை பெறுவது என்பதுதான் நம்முடைய உடனடியான கேள்வியும் கூட பொதுவாக இன்பமும் துன்பமும் ஏன் வருகின்றன எங்கிருந்து வருகின்றன என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் வெளியிலே உள்ள பொருட்களின் வாயிலாகவும் உறவுகளின் வாயிலாகவும் இந்த உலகத்தின் வாயிலாகவும் தான் என்று அந்த வகையிலே இன்பமும் துன்பமும் புலன்களாலும் மனதினாலும் வெளியிலிருந்து வருகின்றன என்றால் நமக்கு தெரிந்த வகையிலே இனிப்பை தின்றால் இன்பம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் இன்பம் மனைவியை அணைத்தால் இன்பம் பிள்ளைகள் நம் மேலே ஏறி விளையாடினால் இன்பம் நல்ல இசையை கேட்டாலோ இன்பம் இவ்வாறே கோபப்படும் மாமியார் துன்பம் அலுவலகத்தின் மேலதிகாரி துன்பம் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரும் துன்பம் நமக்கு வருகின்ற நோய்களும் துன்பம் இப்படி இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து தானே வருகிறது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே என்றீர்களேயானால் இன்னும் சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள் இந்த இன்பத் துன்பங்கள் வெளியிலிருந்து மட்டுமா வருகின்றது இனிப்பு சாப்பிடுவது இன்பம் என்றால் அது எல்லோருக்கும் இன்பமாக இருக்க வேண்டுமே சில பேர் இனிப்பை கண்டாலே ஓடுகின்றார்களே ஏன் நாம் கூட சில சமயங்களில் இனிப்பை வேண்டாம் என்கின்றோமே காய்ச்சல் வந்து நாக்கு கசந்து கொண்டிருந்தால் எதையுமே சாப்பிட பிடிக்காத பொழுது இனிப்பை மட்டும் நாம் விரும்பி சாப்பிடுவோமா என்ன அந்த வகையிலே இனிப்பை சில நேரங்களில் பிடிக்காமல் போகின்றது நாம் இன்பமாக கருதிய அந்த இனிப்பு துன்பமாகவே மாறிவிடுகின்றது மேலும் நமக்கு அலுவலகத்திலே ஒரு பெரிய பிரச்சனை கம்பெனியை மூடிவிடுவார்கள் போல இருக்கின்றது கடன் வேறு நிறைய இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே மனைவி வந்து கட்டி அணைத்தால் இன்பமாகவா இருக்கும் எரிந்து விழத்தான் தோன்றும் நேரம் காலம் தெரியாமல் என்று கோபப்படத்தான் செய்வோம் மேலும் வயதான தாத்தா வீட்டில் இருக்கின்றார் அவருக்கு காது அவ்வளவு சரியாக கேட்காது அவரிடம் போய் நல்ல இசையை போட்டு காட்டினோமே என்றால் அவருக்கு என்ன தெரியும் இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்பமும் துன்பமும் என்பது இந்த வெளி உலகமும் நமது புலன்களும் ஒன்று சேரும் போது மட்டுமே உண்டாகின்றது என்பதை அறிய முடிகின்றதல்லவா ஆகவே இந்த வெளி உலகம் தருவது மட்டுமே இன்பம் இல்லை நமது மனமும் புலன்களும் சரியாக இருந்தால்தான் இன்பமும் துன்பமும் நிகழும் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த இன்பத்துன்பங்கள் யாருக்கு நிகழ்கின்றது நமது புலன்களுக்கா புலன்களுக்குத்தான் என்றீர்களே என்றால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் நாக்கு மகிழ்கிறதா நல்ல திரைப்படம் பார்த்தால் கண் சந்தோஷப்படுகிறதா நல்ல நறுமணத்தை முகர்ந்தால் மூக்கு குசியாகின்றதா இல்லையே இந்த புலன்கள் செய்திகளை மூளைக்கு அனுப்புவதோடு சரி இன்பமோ துன்பமோ அவைகளுக்கு கிடையாது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நன்றாக தூங்குபவன் முன்னால் நல்ல நறுமணமான வாசனை உள்ள புகையை போட்டு பாருங்கள் மூக்குக்குள் அந்த வாசனை புகை போகும் ஆனால் அவன் அதை அனுபவிக்க மாட்டான் ஏன் அவன் ஆழ்ந்து உறங்கும் பொழுது அவனது மனமும் புத்தியும் அங்கு வேலை செய்யவில்லை அதலால் புலன்கள் அவைகளை அனுபவிப்பதில்லை அப்படியானால் மூளை அனுபவிக்கின்றதா மூளைக்கு அனுபவம் உண்டா என்றால் இல்லை அது ஒரு கருவு மட்டுமே என்கின்றது சாஸ்திரம் அப்படி என்றால் எதுதான் அனுபவிக்கின்றது மனம் என்று சொல்லலாமா என்றீர்களேயானால் இந்த மனம் என்பது என்ன அதற்கு வடிவம் இருக்கிறதா அது எங்கே இருக்கிறது அதுவும் நமக்கு தெரியாது அப்படியானால் இந்த இன்பத் துன்பங்கள் யாருக்குத்தான் நிகழ்கின்றது என்று கேட்டீர்களேயானால் இந்த மூன்று குணங்களும் சரியான விகிதத்தில் இருக்கும்போது நான் எனது என்பதை தாண்டி குறியீடு இல்லாத நிலை என்ற ஒன்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அந்த வகையிலே அனுபவிப்பவன் என்று ஒருவன் கிடையாதென்றால் நான் என்ற ஒன்று இல்லாவிட்டால் அங்கு அனுபவமும் கிடையாது அப்படியானால் யார் அனுபவிப்பது இதுதான் தான் நம்முடைய ஆழமான கேள்வியும் கூட இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் வீடு இருக்கிறது வீட்டின் உள்ளே குளிர்சாதனம் பொருத்தப்பட்டிருக்கின்றது நல்ல படுக்கை அறை காற்றோட்டம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை என்றால் அங்கே அனுபவம் யாருக்கு நிகழ்கின்றது யோசித்து பாருங்கள் அனுபவம் என்ற ஒன்று அங்கு நிகழ்வதில்லை அத்தகைய ஒரு நிலையை நாம் அடைந்திட முடியுமா அப்படி ஒரு நிலையை அடைந்தால் என்ன ஆகும் இதுவரை நாம் இந்த புலன்களுக்கும் மனதுக்கும் அடிமையாகத்தான் இருந்தோம் ஆனால் அந்த உன்னத நிலையை அடைந்த பின்னால் புலன்களும் மனமும் நமக்கு அடிமையாக இருக்கும் அந்த நிலை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சாமியார்களின் நிலை அல்ல இன்பத் துன்பங்களை விட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு ஓடிவிடுகின்றவர்களின் நிலையும் அந்த நிலை பூரண பிரம்ம நிலை அந்த நிலையில் இன்பமும் துன்பமும் அறவே இருக்காது அனைத்தையும் கடந்த ஏகாந்த நிலை அது அந்த நிலையிலே நம்மிடம் இருக்கின்ற இந்த புலன்களும் மனமும் நம்மை அங்கும் இங்கும் இழுத்துக்கொண்டு ஓடாது நாம் செலுத்துகின்ற இடத்திற்கு மட்டுமே அவைகள் செல்லும் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் யாணை நம்மை தூக்கிக்கொண்டு ஓடுவதற்கும் நாம் அந்த யானையின் மீது அமர்ந்து கொண்டு சவாரி செய்வதற்கும் உள்ள வேறுபாடு போன்றது என்று அறிந்து கொள்ளலாம் இந்த இரண்டிலுமே யானை தான் நம்மை தூக்கிக் கொண்டு செல்கிறது என்ன வித்தியாசம் என்றீர்களேயானால் முதலாவதில் யானை நம்மை தன்னுடைய தும்பிக்கையால் வளைத்து தூக்கி கொண்டு அது போன இடத்துக்கெல்லாம் நம்மை கொண்டு செல்கின்றது இரண்டாவதில் நாம் அந்த யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நம்முடைய முழு கட்டுப்பாட்டில் அங்குசம் கொண்டு கட்டுப்படுத்தி நாம் விரும்பும் இடத்திற்கு அந்த யானையை செலுத்துகின்றோம் இந்த இரண்டு வித்தியாசங்களிலே இரண்டாவதாக உள்ள நம் கட்டுப்பாட்டில் உள்ள யானையை போன்று இந்த மனமும் புலன்களும் நமக்கு அடங்கி நடக்கும் அப்படியானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களேயானால் அவசியம் நம்மை பற்றி நாம் விசாரம் மேற்கொண்டாக வேண்டும் அதுவும் இன்பம் துன்பம் அனுபவம் புலன்கள் மனம் இவற்றின் இயக்கம் பற்றியெல்லாம் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விசார உண்மைகளை ஒருமுறை கேட்டவுடனோ அல்லது படித்தவுடனோ வருவது அல்ல ஞானம் ஆழ்ந்த சிந்தனை அது பற்றிய விவாதம் அதனால் உண்டாகின்ற குழப்பம் அதன் பிறகு கிடைக்கின்ற தெளிவு என்று அனைத்துமே நம்மிடம் உண்டாக வேண்டும் அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும் என்கின்றது சாஸ்திரம் வெளி உலகம் மட்டும் நமக்கு இன்பத் துன்பங்களுக்கு காரணமல்ல நாம் அவற்றை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அனைத்துமே அமைகின்றது அந்த வகையிலே இந்த உலகம் என்பது காண்பவனும் காணப்படுவதும் சேர்ந்து உருவாவது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதில் ஒன்றில்லாமல் மற்றொன்று அதாவது அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டும் சேர்ந்தே தான் இந்த உலகம் உருவாகின்றது ஒன்றுமே புரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கின்றது என்று கூறினீர்களேயானால் சில உதாரணங்களின் வாயிலாக இவற்றை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் நம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கோவிலுக்கு போகின்றோம் கோவில் வாசலில் செருப்பை வெளியே விட்டுவிட்டு உள்ளே போகின்றோம் உள்ளே கோவில் மணி அடிக்கிறது இறைவன் மேல் பாடும் பாடல் இனிமையாக காதில் ஒழிக்கிறது உள்ளே அர்ச்சகர் அர்ச்சனை செய்கின்றார் கற்பூர ஆராதனை காட்டுகிறார் அந்த சூழ்நிலையும் அங்குள்ள பாடல் ஒளிகளும் மணியின் ஓசையும் அர்ச்சகரின் குரலும் எண்ணெய் விளக்கினால் எரிந்து கொண்டிருக்கின்ற தீப பிரகாசமும் கற்பூர மனமும் ஒரு தெய்வீக சூழ்நிலையை நமக்குள் உருவாக்குகின்றது உடனே கன்னத்தில் போட்டுக்கொள்கின்றோம் மனதில் ஒரு பக்தி சாந்தம் வருகின்றதல்லவா அதுவே அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும்போது நம்முடன் கிறிஸ்துவ அல்லது இஸ்லாமிய நண்பர்களில் யாரையாவது ஒருவரை அழைத்து சென்று பார்த்தோமேயானால் அவருக்கும் நம்மை போன்றே அந்த பக்தி வருகின்றதா என்று பாருங்கள் அல்லது நாமே ஒரு சர்ச்சுக்கோ அல்லது மசூதிக்கோ சென்று பார்த்தோமேயானால் அங்கு நமக்கு பக்தி வருகின்றதா என்று பாருங்கள் நாம் சர்ச்சுக்கு போனாலோ எல்லோரும் செருப்போடு வருகிறார்கள் அனைவரின் காலிலும் சூ அணிந்து கொண்டு வருகிறார்கள் இவ்வாறு இறைவன் முன்னால் செருப்போடு போகலாமா பக்தி வருமா நம்மை பொறுத்தவரை நிச்சயமாக வராது ஏன் நம் மனம் அவ்வாறு பயிற்றுவிக்கப்படவில்லை இதிலிருந்து ஒரு உண்மையே நாம் அறிய முடிகின்றதல்லவா நாம் எவ்வாறு சிறு மனதை பயிற்றுவித்துக் கொள்கின்றோமோ ஏற்றது போன்றுத்தான் நாம் இந்த உலகை அமைத்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நம்மை நம் அனுபவத்திலே சரிபார்க்கச் சொல்கின்றது சாஸ்திரம் இவ்வாறு கர்நாடகாவிலே சரவண பெலகுலா என்ற ஒரு இடம் இருக்கின்றது அங்கே சென்று பார்த்தீர்களேயானால் ஒரு சிறிய மலையின் மீது மிக பிரமாண்ட சிலை வடிவிலே கோமதேஸ்வரர் உடம்பில் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக நிற்பதை நாம் காண முடியும் அது ஒரு ஜைன மதத்தினருக்கான வழிபாட்டு ஸ்தலம் அங்கே சென்ற ஒரு ஜைன மதத்தில் உள்ள பக்தனுக்கு வேண்டுமானாலும் பக்தி வரும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே சென்று பார்த்தால் சங்கடத்திலே நெளிவார்கள் அதுவும் பக்கத்திலே மகளோ மகனோ மனைவியோ இருந்தால் சங்கடம் இன்னும் சற்று அதிகமாகும் ஏன் ஒருவருக்கு பக்தி வருகின்றது இன்னொருவருக்கு சங்கடம் வருகின்றது காரணம் கோமதேஸ்வரர் முழு நிர்வாண கோலத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் அதை மற்ற மதத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் அந்த ஜைன மதத்தினருக்கு மட்டும் பக்தி வருகின்றது மற்ற மதத்தினருக்கு பக்தி வருவதில்லை இதிலிருந்து அறிய வேண்டிய அரிதான உண்மை என்னவென்று கேட்டீர்களேயானால் இந்த வெளி உலகமும் நம் புலன்களும் தருகின்ற அனுபவங்களும் இத்துடன் நம் உள் உணர்வும் சேர்ந்தே நம்முடைய இருப்பு உணர்வு இருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றதல்லவா இது ஒரு உதாரணம் இன்னும் ஒரு உதாரணத்தின் வாயிலாக சிலவற்றை பார்க்கலாம் ஒருவன் பல நாட்கள் முருகி உருகி ஒரு தீயை காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றான் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்களில் இவளையா காதலித்தேன் என்று வருந்துகின்றான் ஏன் என்னவாயிற்று அவள் அப்படியேதான் இருக்கின்றாள் இவனது மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது விருப்பமான காதல் வெறுப்பாக மாறிவிட்டது இவ்வாறு நாம் ஒன்றை விரும்புவதும் வெறுப்பதும் அந்த பொருட்களிலோ அல்லது உறவுகளிலோ மட்டும் கிடையாது நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் நம் அனைத்து அனுபவங்களும் நம்மிடையே உண்டாகின்றது என்பதை நாம் அவசியம் அறிந்து கொண்டாக வேண்டும் சாஸ்திரம் மேலும் ஒருபடி மேலே போய் நம்மை ஆழமாக சிந்திக்க சொல்கின்றது இந்த உலகம் என்று உண்மையில் வெளியில் கிடையவே கிடையாது நாம் தான் அதை நம் மனதினால் உருவாக்கிக் கொள்கின்றோம் என்கின்றது இதிலிருந்து நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்களுக்கு இந்த வெளி உலகமும் நாமும் தான் காரணம் என்று நன்றாக தெரிகின்றதல்லவா அதிலே சில விஷயங்கள் நமக்கு துன்பத்தை மட்டுமே தருகின்றன அத்தகைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்ன செய்யலாம் ஒன்று இந்த உலகத்தை மாற்றலாம் அல்லது நம்மை நாம் மாற்றிக்கொள்ளலாம் இந்த உலகமும் நாமும் சேர்ந்து தானே அனைத்தையும் அனுபவிக்க முடிகின்றது அந்த வகையிலே இந்த இரண்டிலே எதை எளிதாக நம்மால் நடைமுறைப்படுத்த முடியும் இந்த உலகத்தை மாற்ற நிச்சயம் நம்மால் முடியாது ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அதுதான் சாத்தியமும் கூட அதாவது நம் மனம் மாறினால் இந்த உலகம் மாறிவிடும் இதுபோன்றே நாம் படிக்கின்ற காலத்திலே நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் மீது வெறுப்பும் கோபமும் இருந்தது அதுவே நாம் படித்து முடித்து நல்ல வேலையில் அமர்ந்தவுடன் அந்த ஆசிரியர்களினால்தான் நாம் இந்த நிலைக்கு வந்தோம் என்று நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் என்ன ஆயிற்று நம் மனம் மாறிவிட்டது அவர்கள் நல்லவர்களாகிவிட்டார்கள் இதெல்லாம் சரிதான் இது மனதளவில் வேண்டுமானாலும் சரியாக இருக்கலாம் ஆனால் உடல் என்று வருகின்ற பொழுது உடல் பசி நோய் போன்றவைகள் இருக்கின்றதே அவைகள் நம் உடலை மட்டுமே சார்ந்து இருக்கின்றதே அதற்கு இந்த மனம் மட்டும் மாறினால் அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிவிடுமா என்று கேட்டீர்களேயானால் நிச்சயம் நீங்கும் என்கின்றது சாஸ்திரம் சாஸ்திரத்தை பொறுத்தவரை அனைத்துமே அனுபவத்திற்கு வந்தாக வேண்டும் அனுபவம் ஆகாத எதையும் ஏற்றுக்கொள்ள சொல்லி நம்மை ஒருபொழுதும் கட்டாயப்படுத்துவதில்லை அதற்காக நாம் ஒரு பெரிய புறண நிகழ்வை இங்கு சிந்தித்து பார்க்கலாம் நாவுக்கரசரை ஒரு அறையில் தூக்கி போட்டு உள்ளே நிறைய விறகு கட்டைகளை போட்டு தீ மூட்டினார்கள் அவர் எரிந்து சாகட்டும் என்று வெகுவாக விறகுகள் அடுக்கப்பட்டன எரிக்கப்பட்டன அந்த நிலையிலே அவர் பாடிய பாடலை கவனியுங்கள் விண்ணுற அடுக்கிய விறகின் வெம்மையான அந்த தளல் எண்ணி பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்கின்றார் நாவுக்கரச பெருமான் அது அவரது உடலை வாதிக்கவே கிடையாது மேலும் அவரே கூறுகின்றார் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை என்ற பாடல் வரிகளை கவனித்தீர்களேயானால் இந்த உலகம் நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இறைவனால் படைக்கப்பட்டதல்ல நாம் தான் அதை பண்ணுகிறோம் என்கின்றார் அதைத்தான் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை என்ற பாடல் வரிகளின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார் நாம் நம் மனதினாலேயே இந்த உலகத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம் இவ்வாறு இந்த மனதினாலேயே தான் இன்பமும் துன்பமும் நமக்கு உண்டாகின்றது அத்தகைய இன்பமும் துன்பமும் கடந்த நிலையை நாம் அடைந்து விட்டுமேயானால் அனைத்தும் நன்றாக புரியும் இதைத்தான் மணிவாசகப் பெருமானும் இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே என்கின்றார் அதாவது இன்பமும் துன்பமும் இந்த உலகத்தில் இருக்கும் ஆனால் ஞானிகளுக்கு இருக்காது அவர்கள் அவற்றை கடந்தவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு அவர்களைப் போன்றே நாமும் இந்த இன்பத் துன்பங்களை கடக்க முடியுமா என்று கேட்டீர்களேயானால் அது நிச்சயம் சாத்தியம் என்கின்றது சாஸ்திரம் அது எப்படி சாத்தியம் என்பதை அடுத்து வருகின்ற பதிவிலே பார்க்கலாம் நன்றி ஓம் சத் சத்